ம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேச் சர்வ விக்னோபசாந்தை ஐந்து கருத்தனை ஆனிமுகத்தனை இந்த நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்ற உதிக்கின்ற சங்கரிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின் வெண்கணி குங்கும தோயும் என்ன விதிக்கின்ற மெனி அபிராமி எந்த வெழுத்துணையே விழிக்குத் துணை திருமண்மல்பாதங்கள் மெய்மை குந்தா மொழிக்கு துணை முருக நாமங்கள் முந்து செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலம் செங்கோடன்மயூர் அமுமே நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமா அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெறும் கருணையினாலே திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவில் மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் இந்த அருமையான நற்காரியத்தை செய்து கொண்டு வருகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யம் ஆகிய இறையொரு பேரொழியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் பாண்டுவனுடைய குமாரர்களுக்கும் திருதராஷ்டனுடைய குமாரர்களுக்கும் பகை தோன்றிவிட்டது அதனாலே சூதாட்டத்துக்கு அழைத்து அவர்களது செல்வம் நாடு முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என்று துரியோதனன் தீர்மானித்துக் கொண்டான் வஞ்சனையினாலே சகுனி மாமனை கொண்டு சூதாடி பாஞ்சாலி உட்பட எல்லாவற்றையும் அடிமையாக்கினான் ஆனால் தன் கணவன்மார்களை அடிமத்தனத்தில் இருந்து மீட்டுக் கொண்டு அவர்கள் கானகம் புறப்படுகிறார்கள் என்பது வரையிலே நான் நேற்று உங்களுக்கு வரலாற்றி சொன்னேன் காட்டுக்கு போகிற போது நாட்டு மக்கள் அந்தணர்கள் நிறைய பேர் தருமனோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள் இந்த மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போகிற போது தருமனுக்கு ஒரு பெரிய சிக்கல் நிறைய அந்த அந்தணர்கள் தருமனோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள் காட்டினுடைய எல்லையில எல்லாரையும் உட்கார வைத்துக் கொண்டு தருமன் சிரமப்படுகிறார் ஏனென்றால் என்ன நம்பி அவர் சத்திரியர் சத்திரியனை நம்பி யார் வந்தாலும் அன்னும் பாலிக்க வேண்டிய கடமை இருக்கிறது சாப்பாடு போடணும் அவரே ஆட்சி இல்லாம செல்வம் இல்லாமல் காட்டுல போகிறார் காட்டுல போகிற போது அவரை நம்பி பல்லாயிரக்கணக்கான பேர் பின்னால போனா எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போட முடியும் அப்போ குலகுரு தௌமியர் அப்படின்னு பேரு அந்த தௌமியர்ட்ட வருத்தப்பட்டு சொல்றார் சில மக்கள் நின்று விட்டார்கள் ஆனா சில பேர் சாப்பாடு கிடைத்தாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி நாங்கள் தருமர் பின்னோடு வருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு புறப்படுகிறார்கள் அப்ப தருமர் சொல்றார் போடுவேன் சொன்னார் கழுத்தளவு தண்ணீர்ல நின்று கொண்டு சூரியனை குறித்து ஜபம் பண்ணி அந்த சூரியன் உனக்கு அன்னத்துக்கு வழி செய்வான் சொன்னார் அது போல மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணினார் சூரியன் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து விட்டு மறைந்தான் அந்த அச்சய பாத்திரத்துல சமைத்த அன்னத்தை கொஞ்சம் இட்டு விட்டு எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கும் கடைசியாக தருமர் சாப்பிடணும் அப்புறம் திரௌபதி சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்துல இருந்து அன்னம் வராது அந்த கடைசியா மிஞ்சுகிற அன்னத்துக்கு விகசம் அப்படின்னு பேர் இந்த யோசனையை தௌமியர் சொல்லுகிறார் அதே மாதிரி அக்ஷய பாத்திரத்தை வாங்கி வருகிற எல்லாருக்கும் அன்னம் விடுகிற வேலையினை குறைவில்லாமல் தருமன் செய்கிறார் என்ன நமக்கு ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டா இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் தருமனுக்கு யார் வழிகாட்டினார்கள் அப்படின்னு கேட்டால் குலகுரு தௌமியர் வழிகாட்டுகிறார் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க நல்லாரை காண்பதும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லாரோடு இணங்கி இருப்பது இதெல்லாம் வந்து நல்லதுன்னு ஒரு பாட்டு படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்தில் ஆனா நல்லவங்களோட சேர்ந்து இருந்திருப்போமோ இல்லையோ இந்த பாட்டை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் நல்லவங்களோட இருந்தா நல்லது அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சிருப்போம் இது உண்மை ஏன்னா நல்லவர்களோட இருக்கிற போது நாம துன்பம் அடைந்தோம் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்குரிய வழிமுறையை அவர்கள் நமக்கு சொல்வார்கள் நாரதர் மேல போனவர் திருமாவத்தவர் கேள்வி கேட்டாராம் இந்த மாதிரி நல்லவர்களை எல்லாம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுகிறார்களே அதெல்லாம் உண்மையா என்ன கேட்க கூடாது காட்டுல ஒரு விலங்கினுடைய மலத்திலிருந்து ஒரு புழு நெளியுது வெளியில அதுகிட்ட போய் இந்த கேள்விக்கு விடைக்கேளு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறார் நாரதர் சொன்னாரு நீங்க சொன்னா கூட பரவாயில்ல சொல்லாட்டி போனாலும் பரவாயில்ல இதை இவ்வளவு தூரம் ஒரு குறைச்சு மதிப்பிட்டு காட்டுல இருக்கிற ஒரு மலத்துல ஒரு புழு கிட்ட போய் கேட்க சொல்றீங்களே சரி நாரதர் என்ன பண்ண முடியும் கேட்க சொல்றது நாராயணர் மறுக்க முடியாது நேரா போனாரு அந்த மலத்திலிருக்கிற புழுவை பார்த்தார் புழுவே உனக்கு தெரிஞ்சா சொல்லு தெரியாட்டி பரவாயில்ல நல்லவர்களை பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்களே நல்லவர் பேச்ச கேட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே அத பத்தி உன் கருத்து என்னன்னு கேட்டார் புழு செத்து போச்சு நாரத நினைச்சா நான் அப்பவே நினைச்சேன் கேள்வியோட பலத்தை இதால தாங்க முடியாது நடந்து போச்சு நாராயணர் நமக்கு தேவையில்லாத பாவத்தை சம்பாரிச்சு குடுத்துட்டாரே அப்படின்னு மறுபடியும் நாராயணத்தை போய் கேட்டிருக்கிறார் அப்ப நாராயணர் சொன்னார் சரி பரவாயில்ல அதனால என்ன புழு செத்தா செத்துட்டு போகுது அங்க பாரு பிராமணருடைய வீட்டுல பசு கன்று ஈணுகிறது அந்த கன்ற போய் கேளு அப்ப நாரதர் சொன்னார் புழுவோட போனாலாவது பாவம் கம்மி அதுவே பிராமணர் தானமா வாங்கின பசு அது கண்ணுக்குட்டி ஓடுற போது நான் போய் இந்த கேள்வியை கேட்டு விபரீதமா போய் கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னு சொன்னா அந்த பாவம் எந்த அளவில் வந்து விடியும் இந்த கேள்விக்கு பதிலே தெரிய வேணாம் நான் வேணா சாய்ஸ்ல விட்டுறேன் எனக்கு தெரிய வேண்டாம் அதெல்லாம் இல்ல நீ போய் கேளுங்க அந்த பிராமண வீட்டுல கன்ற போய் கேட்டார் கண்ணுகுட்டி நல்லவர்களை காண்பதும் நல்லதுன்னு சொல்றாங்க நல்லவங்க சொல் கேட்பது நல்லதுன்னு சொல்றாங்க அதை பற்றி கருத்து என்ன கண்ணுகுட்டி செட்டு போச்சு எவ்வளவு பெரிய பாவமா போச்சு அப்புறம் நேராக மறுபடியும் திருமாளிட்ட போன திருமால் சொல்லி இருக்கிறார் ராஜா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை போய் கேளு நாரதர் சொன்னார் இதுவரைக்குமாவது திரும்பி வரக்கூடிய இடமா சொன்னீங்க அதுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அதுங்க எல்லாம் ஒன்னும் கேள்வி கேட்காது ராஜா வீட்டில போய் நான் இந்த கேள்வியை கேட்டு ராஜா புள்ள செத்து போனா என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான் என்ன உள்ள வச்சு பாக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் நீ போய் கேளு அப்படின்னர் போய் மெதுவா அந்த குழந்தையை பார்த்து நாரத கேட்டார் குழந்தை பதில் தெரிஞ்சா சொல்லு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு செத்துக்கு போய் அனசமா நம்மள பிராப்ளத்துக்கு உள்ளாக்கிடாது அப்படின்னு அந்த குழந்தை கையெடுத்து நாடி எல்லாம் நாடி நல்லாவே இருந்தது அப்புறமா ஆரம்பிச்சார் நல்ல அதை காண்பது நன்றின்னு சொல்றாங்களே பல்ஸ் எல்லாம் நல்ல உங்க முகத்துல முடிச்சார் பயம் முடிக்க பயம் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு ஒரே சந்தோஷம் இருந்தாலும் அந்த குழந்தை கடகலன்னு சிரிச்சுட்டு கேட்டுச்சு என்ன நாரதே என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு தெரியலையே நீ யாருன்ன முதல்ல காட்டிலே ஒரு விலங்கினுடைய மலத்திலே ஒரு புழுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா ஆமா அந்த புழு பதில் சொல்லாம செத்து போச்சுன்னு வருத்தப்பட்டு அப்புறம் போய் நீங்க ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை கேட்டீங்க கண்ணுக்குட்டி வேற யாரும் ராஜகுமார் பிறந்திருக்கிறேன் எனக்கு புரியலையே நான் இந்த பூமியில் பிறக்கிற போதே முதல் முதல்ல ஹரிநாமம் சொல்லுகிற நல்லவராகிய உம்முடைய முகத்துல விழிச்சதாலே புழுவின் பிறவிலே இருந்து கண்ணுக்குட்டியின் பிறவைக்கு ஒசந்தேன் அந்த கந்துக்குட்டியா பிறந்து வெளியில வருகிற போது வேற யாரையும் பார்க்காம நாராயண நாமம் சொல்லுகிற உங்க முகத்துல முழிச்ச புண்ணியத்தாலே ராஜகுமார் இதை விட நல்லவங்க ஆதாரம் வேணும்னு கேட்டுதான் ரொம்ப அருமையான கதை எனவே நல்லவர்களோடு இருத்தல் நல்லவங்க முகத்துல முழிச்சாலே உள்ள நன்மை அப்படின்னா நல்லவர்களோடு இருந்தா எவ்வளவு நல்லது நல்லா சொல் கேட்பதுவும் நன்றி நலம் தல்லாரோடு இணங்கி இருப்பது இருக்கிறதே மிக மிக நல்லது இந்த தௌமியர் அப்படிங்கிற குலகுரு அவரோட பழகிய அந்த காரணத்தினாலே இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது இதுக்கு நடுவில் திருதராஷ்டிரன் அவனை விட்டு வித்துரன் தெரிஞ்சான் தருமனிடத்துல வந்து சேர்ந்தான் காட்டுக்குள்ளே நீ பகுதியை சொல்லிதான் நிறுத்தினேன் திருதராஷ்டிடத்திலிருந்து வித்துரன் சண்டை போட்டுக் கொண்டு தருமனோட பக்கத்துல வந்து சேர்ந்துட்டான் அப்ப நினைக்கிறான் திருதராஷ்டன் ஐயோ என் தம்பி எனக்கு அறிவாளி அறிவுரை சொல்லுவான் அவன் பாண்டவரம் போயிட்டா எனக்கு இருப்பு கொள்ளல அவனை கூட்டிட்டு வந்து அதை விட ரொம்ப முக்கியம் என்ன வித்துரன் அவர்கள் பக்கம் சேர்ந்துட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க அதுக்காவது சேரக்கூடாது கூட்டிட்டு வந்துடுங்க நினைக்கிறானா கெட்டது நினைக்கிறானா நல்லது நினைக்கும் போதே கெட்டது நினைக்கிறான ஒண்ணு முடிவே பண்ண முடியாது ஒரு குழப்பவாதி சில பேர் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்மை வரும்படியாவே செய்வார்கள் நல்லது செஞ்சு விட்டாங்க நல்லதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது என்ன ரெண்டு நல்ல காரியம் நீங்க ரோட்டில் ஒரு கல்லு அதை எடுத்து ஒரு ஓரமா போட்டேன் அப்புறம் அடிபட்டு ஒருத்தர் கடந்தாரு ரத்த வெள்ளத்துல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேன் எங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி ஒரே கல்ல தூக்கி போடுற போது அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் திருதல் இவன் நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானா நல்லது பண்ணும் கெட்டது பண்ணுவானாங்கிறது ஒரு குழப்பமான சிக்கல் இங்க வித்திரர் வந்தார் தன்னுடைய அருமை பாண்டுவனுடைய புத்தர்களோட இருந்தார் என்ன சித்தப்பா வந்துட்டீங்கன்னு கேட்டான் தருமன் அவர் சொன்னாரு கொடுங்கோல் மன்னன் நாட்டில் வாழ்வத விட புலிகள் வாழ்கிற காடு எவ்வளவோ மேல் தான் அப்படின்னாராம் ஒரு ராஜா சரியில்லைன்னு சொன்ன அந்த நாட்டில் எவ்வளவு நாள் இருக்க முடியும் மக்கள் கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு ராஜாவுடைய கீழே இருக்கிறத விட காட்டில் போய் செத்தாலும் பரவாயில்லை புலிகளுக்கு மத்தியில் வாழலாம் இங்க வந்துட்டேன் அப்படின்னா சீன தேசத்துல ஒரு செய்தி சொல்ற ஒரு போகும்போது ஒரு பெண் அழுது ஏன் அழறே அப்படின்னு கேட்டிருக்கிறார் இது மாதிரி எங்க அப்பாவை புலி அடிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அப்புறம் என் புருஷனையும் வந்து புலி அடிச்சிருச்சு இங்க காட்டுந்து ஒரு புலி வருது வந்து அடிச்சிடுது காட்டை ஒட்டின அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி அது மாதிரி புலி அடிச்சிருச்சு அப்புறம் எங்க கணவன் அடிச்சிருச்சு இப்ப என் பிள்ளை இந்த புலி அடிச்சிருச்சு எனக்கு அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒன்னு கான்ஃபியூஷ சொல்றாரு புலி திங்குது புலி திங்குதுன்னு சொல்லி ஏன் இங்கே இருக்கிற சவுண்ட் யாரும் கூட்டியிருக்காங்க மறுபடியும் இங்கே வச்சுரு சொல்லுப்ப கெட்டிக்க ஒரு மயானந்தரஸ்வதி வால்யூம் கண்ட்ரோல் அவர்கிட்ட வச்சிருப்பார் யாரும் கூட்ட முடியாது தெரியாது பேச்சு வராது சவுண்ட் வந்து ஒரு ஒழுங்குல கட்டுப்பாட்டுல இருந்தா தான் மேற்கொண்டு பேச முடியும் புரிஞ்சுக்காம சவுண்ட் சொல்றாங்க நிம்மதியா கேட்க வேண்டாமா எங்கயோ இருந்து வராதவங்க கேட்கலையா ஒரு பெரிய வருத்தமா வரக்கூட முடியல என்ன கேக்காட்டி என்ன வேணும் கோயில் வாசல்ல ஒரு பாக்ஸ் வைங்க அங்க நின்னு யாராவது கோயிலுக்குள்ள வர முடியாத நிலைமை இருக்கு அப்படி இருந்தா வெளியில நின்று கேட்கறோம் அவ்வளவுதானே முடியும் ஊரெல்லாம் கேட்கணும்னு சீக்கிரம் போட்டு அழக விட்டா உள்ளுக்குள்ள கேட்க வேண்டாமா எக்கோ உள்ள அடிக்குது நான் திருப்பி திருச்சி சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு போகிறோம் ஒருத்தர் கூட்ட சொன்னாரு கூட்ட சொன்னாரு கூட்ட சொன்னாரு கூட்டிகிட்டே போனேன் இங்கே வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு இருந்தேன் போகும்போது ஒரு பெண் அழுது மூணு பேர் புலி சாப்பிட்டு அப்பாவே கணவன் குழந்தைய உடனே கன்ஃபியூஷன் சொல்றாரு அப்ப நீயே இங்க இருந்து கஷ்டப்படுற காட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் விட்டுவிட்டு நாட்டுக்குள்ள வந்துட வேண்டியதானே பாதுகாப்பா இருக்கலாமே அவர் சொல்றா அங்க ராஜா மோசமா இருக்கிறானே என்ன புலி கூட பசிக்காகத்தான் அடிச்சு திங்கும் ராஜாக்கள்லாம் அப்படி கிடையாது சும்மா அடிச்சு போட்டு இருப்பான் அவன் புலியை விட மட்டும் புலி பசி இல்லாத போது யாரையும் அடிச்சு போட்டுலாம் போகாது பசி இருந்தா ஒரு அடி அடிக்கும் சாப்பிடும் அவ்வளவுதான் ராஜாக்கள் அப்படி இல்லை என்னன்னா அடிச்சு வயிறு அப்புறம் விட மோசமான ராஜா மட்டமானவன் அப்படிங்கறது ஒரு கருத்து அதே கருத்து எவ்வளவு பாருங்க உலகம் முழுக்க சிந்தனையான ஒரே மாதிரிதான் இருக்கிறாங்க மகாபாரதத்துல வேத வியாசரும் இதே கருத்தை சொல்றாரு சொல்றாரா கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சியில இருக்கிறத விட புலிகள் வாழ்கிற காடு மேனானது அப்படின்னு கருதி நான் இங்க வந்துட்டேன் இப்ப நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எங்களோடய இருங்கள் எங்களுக்கு என்ன உணவு இருக்கோ அதை நீங்களே சாப்பிட்டு கொண்டு இருங்கள்னு வித்திரரோட தருமன் மகிழ்ச்சியா இருக்கிறான் அங்க திருதராசனுக்கு பொறுக்கல தருமனும் இவனு சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு எதிரிகளை ஒன்னா சேர விட கூடாதுடா ஒன்னா சேர்ந்துட்டா பெரிய தப்பா போயிடும் போய் தம்பி வித்திரனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருங்க அங்க அவன் இருக்க நான் அவன் இல்லாம இருக்க முடியலன்னு சொன்னேன்னு கூட்டிட்டு வாங்க சஞ்சயம் அப்படிங்கிறவன் அனுப்பிச்சான் திருதிராஷ்டன் மேல ஒரு பைத்தியகார்த்தனமான பாசம் சகோதர பாசம் அவன் பாசத்தை விட முடியாது இருக்கிற சிக்கல் இப்ப சில பெண்ணுக்கு கனவன் அயோக்கியன்னு தெரியும் தெரியாமையா இருக்கும் எப்படி அந்த பாசத்தை விட முடியும் அதே மாதிரி அண்ணன் தம்பியா பறந்திருப்பாங்க அண்ணன் மேல ஒரு கோபம் இருக்கும் அவன் ஒரு தப்பான வழியில போயிருப்பான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் அறிவுரை திருதராட்சித்தனமான கேள்வி கேட்டா வித்திர திருதராட்சம் நல்லா இருக்கான இல்லாம அவன் நல்லா இல்ல உன் பார்க்கணும்னா இப்பவே வரேன் போயிட்டேன் பேசணுமே அவனால அந்த பாசம் விட்டுட்டு இருக்க முடியல எங்க அண்ண விட்டு என்னாலும் இருக்க முடியாது நான் அவனுக்கு விழிகள் மாறி விழிப்புலன் கிடையாது நான் தான் அவனுக்கு கண் மாதிரி போயிடுவான் அங்க போன துரியோதனால நிம்மதியா நிம்மதியா நாலு காசு சம்பாரிச்சம் சுகமா இருந்தோம் சம்பாரிச்சவங்க யாரும் மகிழ்ச்சியா இருக்க முடியல அப்ப துரியோதன கேட்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொல்லுகிறார்கள் கருணம் சொன்னா இப்ப காட்டுல தான இருக்கிறாங்க படையோட போய் அவளை அடிச்சு கொண்ணுமிட்டா சகுனி சொன்னா அப்படியெல்லாம் ஒருபோதும் அவங்க அந்த பன்னெண்டாண்டு வனவாசங்கிற விதி வரமாட்டாங்க சூதாடிக்கலாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த நிலையில இப்படி இவர்கள் எல்லாம் மனம் விட்டு ஒருவரோட ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வியாச பகவான் அவர் வந்து எப்படின்னா வியாசருக்கு என்ன நூல் எழுதுகிற ஆசிரியரும் அவர்தான் இந்த குலத்துல மூத்தவரும் அவர்தான் குடும்பத்தில் அவர் தான் இருக்கிறார் அறிவுரை சொல்ற பிடிச்ச இடம் அறிவுரை சொன்னா கேட்க மாட்டான் தெரியும் தெளிவா சொல்லிட்டே சொல்றா அந்த சொல்லுவேன் அது பெரிய மனுஷங்களுக்கு லட்சம் கேட்டாலும் நாம சொல்லாம இருக்கக்கூடாது நாம சொல்லாமே இருந்துதான் சொல்ல வேண்டியது சொல்லணுமா இல்லையா அதாவது பெரிய மனிதனுக்குரிய பண்பு அதுக்காக வியாச பகவான் அங்க புறப்பட்டு வந்தார் வந்து இவருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சார் திருதராட்சனுக்கு என்னடா நடந்துக்கிறேன் பிள்ளைகளை யாராவது காட்டுக்கு அனுப்புவார்களா ஏன் உனக்கு புத்தி கட்டு போச்சா ஏன் இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்றேன் தம்பி பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் இல்லையா இந்த வம்சத்துல வரலயா அவங்களை இப்படி எல்லாம் சோதிக்கலாமா நீ செஞ்ச காரியம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா யாராவது சூதாடி சொத்துக்களை கொள்ள அடிப்பார்களா இவையெல்லாம் சத்திரிய சேர்ந்ததா அப்படின்னு திருதராஷ்டன் அவனை பார்த்து வேத வியாசர் கேட்கிறார் இந்த பரம்பரைக்கு இது அடுக்குமான் அப்ப திருதராஷ்டிர அழறான் எனக்கு ஒண்ணு விருப்பமே இல்லை தம்பி சொத்தை கொள்ளையடிக்கணும் ஆசை இல்லை ஆனா என் பிள்ளைகளை என்னால் வெறுக்க முடியல திருத்த முடியல சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு குருதேவா அவங்க கேட்கறதா தெரியல ஆனா என்னால அந்த புத்திர பாத்தத்தை விட முடியல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்களாவது புத்தி சொல்லுங்க நீங்களாவது அறிவுரை சொல்லுங்க இருக்கேள்விட்டு மைத்ரேய மகரிஷின்னு ஒருவர் வந்தார் இந்த மைத்ரேய மகரிஷி காட்டுல கொஞ்ச நாள் இருந்து தருமனுடைய அந்த பெருமைகளை எல்லாம் பாத்துருக்கிறார் தருமன் அங்க காட்டுல எப்படி இருக்கிறான் சரி இவரை வச்சு சொல்ல வைப்போம் அதாவது எதிரி பலசாலின்னு தெரிஞ்சா கொஞ்சம் பயப்படுவான் இல்லையா இந்த துரியோதனை நல்லது கெட்டதெல்லாம் சொன்னா இவன் கேட்க மாட்டான் எது நல்லது எது கெட்டது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அதெல்லாம் கேட்க மாட்டான் அதுக்காக என்ன முடிவு பண்ணார் பீமனுடைய பலம் என்ன அப்படிங்கறத துரியோதனைக்கு சொன்னா அந்த பையன் திருந்துவானோன்னு நினைச்சு மைத்ரேய மகரிஷி காட்டுல கிருமீரன் ஒரு அசுரன் வந்திருக்கிறான் அந்த கிருமி அப்படிங்கிற அசுரனை பீமன் பொட்டலங்கட்டி கையில கொடுத்துட்டான் சாப்பாடு கட்டமுதி பெசைகிற மாதிரி கிருமீரனை பெசைஞ்சு அப்படியே ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டான் ஒரு ஓரமா அதாவது செத்ததுக்கு அப்புறம் பிண்டம் கொடுப்பாங்க இவன் சாகடிச்சு அவனையே பிண்டமா கொடுத்துட்டான் ஒரு உருண்டையா உருட்டி வச்சுட்டான் அந்த கிருமி இத மைத்திரேய மகரிஷியை விட்டு சொல்ல சொல்லுவோம் அதை கேட்டால் துரியோதனுக்கு புத்தி வரும் பீமன் நம்மளை என்ன பண்ணுவாங்க பயம் வரும்னு ஏ மகரிஷி இந்த துரியோதனுக்கு அறிவு வரும்படியா சொல்லுங்க பீமன் எவ்வளவு பெரிய பலசாலி கிருமீர்ன என்ன பண்ணான்னு சொல்லுங்க சொல்லிட்டு வியாசரங்க எழுந்து போயிட்டார் இந்த துரியோகிட்ட பேசும்போது அவர் இல்ல எந்திரிச்சு வெளியே போயிட்டார் மைத்திரிய மகிஷி சொல்ல ஆரம்பிச்சார் பீமனுக்கும் கிருமீரனுக்கும் எப்படி யுத்தம் நடந்தது கிருமீரன் என்ன பண்ணினா எப்படி கொண்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் மைத்திரிய மகரிஷி துரியோகனை கேட்கலாம் எரிச்சல் அவன் எதிரி புகழ சொல்ற போது கடுப்பு அவனுக்கு சும்மா இல்லாம அப்பப்ப தொகையை தட்டிக்கிட்டே இருந்தான் தன்னுடைய தொலைவே எப்படி தட்டிக்கிட்டு சொல்லுங்க சொல்லுங்க தட்டிக்கிட்டே இருந்தான் இங்க பசங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா எப்படிமா பாத்திருக்கீங்களா நம்ம யாராவது பிடிக்காத விஷயம் சொன்னா ரீல் விடுறோம் அப்படியே காட்டுவான் பையன் அப்புறம் நம்ம பிள்ளைங்கள பத்தி வேற யாராவது பெரியவங்க சொல்லுவான் இந்த பையன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் பின்பக்கம் நின்றுமா கயண்டு போச்சான் நமக்கு அது அவனுக்கு தெரியுமா அவருக்கு தெரிவிக்கிறான் அவருக்கு போச்சு சொல்றது ஒண்ணு நம்பாதீங்க அப்படின்னு போவான் இந்த மாதிரி கொனஷ்டையா பசங்க பண்ணாங்கன்னு வச்சுங்க நீங்க அவன் என்ன பண்ணுவீங்க சில பேருக்கு ஒரு இயல்பு இன்னொருத்தர் கேள்வி பண்றது போட்டோ எடுக்கிற போதே பாத்தீங்கன்னா சில பேர் மரியாதையா நிக்க மாட்டான் இந்த ரெண்டு கையை கொம்பு மாதிரி காட்டுவான் ஒரு பூதம் பிசாசி மாதிரி போட்டோ எடுக்க போனா ரெண்டு கையை எடுத்துட்டு மேல தட்டி காட்டுவான் இப்ப கொனஷ்ட பிடிச்ச பசங்க நிறைய பேர் இருக்கிறான் உலகத்துல அது மாதிரி துரியோதனை சொல்ல சொல்ல கிண்டல் அடிச்சுக்கிட்டு தொடட்டிக்கிட்டே இருந்தான் பெரியவங்க முன்னாடி தொடட்டி பேசக்கூடாது பெரியவங்களுக்கு அது ஒத்து வராது மைத்ரேய மகிழ்ச்சி ரொம்ப பெரியவர் தப்போ பலம் உடையவர் இவன் திருந்தணும் அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறார் போட பேசிக்கிட்டே இருக்கிற மரியாதை இல்லாம தொடையை தட்டிக்கிட்டே இருக்கிறேன் இந்த தொட வழியாகவே பிரிந்து உன் உயிர் வெளியில போகட்டும் சபிச்சார் திருதராஷ்டம் காலில் இருந்தான் இது நீராது புத்தி சொல்லி காப்பாற்றுவீர் நீர் வேற சாபத்தை கூடுதலாக கொடுத்துட்டு போறீது என் பிள்ளைய காப்பாற்ற கூடாதா அப்படி மைத்திரையர் அடக்கிக்கிட்ட கோவம் பாண்டவர்கள் திரும்பி வாங்கிக்கிறேன் எனக்கு கெடுதல் வந்தாலும் கவலை இல்லை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் உன் பிள்ளையை மன்னிப்பு கேட்க சொல்லு துரியோதன எந்திரிச்சு போயிட்டா நான் என்ன அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது இந்த தொட வழியா உயிர் போய் செத்தாலும் சாதியை அகங்காரது பெரிய அகங்கார அறிக்க வேண்டும் என்று வாழ்கிற போது கண்ணன் மற்ற ாக்கள் எல்லாம் இவங்களை பார்க்கறதுக்கு வராங்க இருக்கும் போது உறவிதர்களை போய் பார்க்கணும் சொல்வா பருப்புக்கு போகல நெருப்புக்கு போகணும் ஒரு பழமொழி சொல்வாங்க நம்ம உறவுல கல்யாணம் ஆகுது கல்யாணம்னா பருப்பு தான் கல்யாணம் இருக்கோம் ஏன்னா பருப்பு இல்லாத கல்யாணமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுக்கு போலேனா கூட பெரிய தப்பு கிடையாது நல்லதுக்கு போலேனாலும் பரவாயில்ல நெருப்புக்கு போகணும்பா துக்கத்துக்கு போயிட்டு வரணும் ஏன்னா அவங்க துக்கத்துல இருக்கிறாங்க அவங்க போய் ஆறுதலா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் இல்லையா உறவுக்காரங்க எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றது ஒரு மரபு அதனால இப்போ காட்டிலே தருமனும் பீமனும் மற்றவர்களும் இப்ப வறுமையில இருக்கிறார்கள் நம்ம ஆறுதல் சொல்லணும்னு நிறைய ராஜாக்கள் அரசர்கள் வந்து பாக்குறாங்க நாங்க எல்லாம் இல்லையா என்ன உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு எல்லா அரசும் வந்து மரியாதை நிமித்தமா பாக்குறாங்க கட்டி எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறார் யாரும் ஒண்ணு உதவி வேண்டியது இல்லை காட்டுல இருக்கிறதுக்கு என்ன உதவி வேண்டி எல்லாரையும் பரவாயில்ல பரவாயில்ல அப்ப கண்ண பெருமானே வந்து சேருகிறார் அந்த இடத்துல அப்ப அர்ஜுனன் சொல்லுவாங்க கிருஷ்ணா நீ எவ்வளவு பெரியவன் ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய நண்பன் நீ எங்களுக்கு நண்பனா இருக்கிற போது எங்க கதி எப்படி ஆகிப்போச்சு பத்தியா காட்டுல வந்து சோத்துக்கு இல்லாம உட்கார்ந்து அச்சய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து நீ எவ்வளவு பெரிய தபோபலமுடையவர் எவ்வளவு பெரிய அருளாளர் இறைவர் பலசாலி இந்த கதி வரலாமா இது நியாயமா அப்படி இப்ப கண்ணன் சொன்னா நீ நானும் நெருங்கிய நண்பர்கள் நர நீ நாராயணன் நான் நாராயணன் நீ நரன் ரெண்டு பேரும் பல ஜென்ம காலமா தொடர்போடு இருக்கிறோம் அதனால உனக்கு ஒரு கெடுதல்னா அது எனக்கு தாண்ட கெடுதல் கவலைப்படாதே உன் துக்கத்தை நான் நீக்குமே உன்னை அப்படி நான் விட்டுடமாட்டேன் உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு வந்த மாதிரி அப்ப கேட்டா கண்ணா நீசுற கூந்தல் விரித்து கஷ்டப்பட்டு சதையில கோவிந்தா கோவிந்தா என்று அலறினேனே ஏன் அப்ப வரல கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் அப்ப கோவிந்தா கோவிந்தா என்று அலறிய போது புடவத மந்திர தேவொழியை கிருஷ்ணன் வரல அவ கேக்குற நான் இருக்க எல்லாத்தையும் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டிருக்கலாமா இல்லையா நீ ஏன் அப்ப வரல சொன்ன காரணம் வேற கண்ணன் ஏன் வரல தெரியுமா வந்தா முத தர்மன் மேலதான் விழும் குண்டாட்டி வச்சு சூதாடுவானே அப்புறம் அவ அலருவானே இந்த தப்புக்கெல்லாம் மூல காரணம் இவன் தானே முதல் அடி யாருக்கு விழனும் முதல் அடி தர்மனுக்கு விழணும் கிருஷ்ணனுக்கு இஷ்டம் இல்ல இவன் வந்து எப்படி அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்ன கிளாஸ் ஒரு காரணம் சொன்னான் என்ன என்னோட நாட்டுல சாலு மன்னு ஒருத்தன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன கூப்பிட்ட நான் அந்த சண்டையில இருந்ததால நான் வர முடியாம போச்சு அப்படின்னு ஏதோ காரணம் சொல்ல வேண்டியது எழுதுவார்கள் திரௌபதிக்கு பலம் ஜாஸ்தி நாமத்தையும் செஞ்சுடும் கடவுளுடைய பெயர் இப்போ சில ரொம்ப நம்ம கூட வந்து ஒத்துழைக்கணும் அவசியம் இல்ல அங்க போய் பாருங்க என் பேரை அப்படியாங்க அது மாதிரி கண்ணன் வரலையா கண்ணனுடைய பெயர் அந்த புடவை கொடுத்ததான் புடவை சுரந்தது திருநாமம் இரு அப்படின்னு அப்புறம் கண்ண சொல்றான் சரி இப்ப எல்லாம் நடந்தது நடந்து போச்சு நீங்கள் ஒண்ணு வருத்தப்படாதீர்கள் எல்லாருடைய துயரங்களும் நீங்கும் சரி அவங்கவுங்க குழந்தைகளோட இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னா அபிமன்யு உட்பட அப்புறம் பலவேறு எல்லா உறவினர்கள் உட்பட எல்லாரும் அங்க இருக்கிறார்கள் இது எங்க போய் முடிகிறது உன்ன கண்ணபிரான் சொன்னா பாண்டரோட விடைபெற்று போகிற போது அபிமன்யவும் சுபத்ராமையும் நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னா ஒரு கஷ்டமான காலத்துல குடும்பத்தினுடைய உறவுகளை அழைச்சிட்டு போயிடுவான் ஒரு கணவன் இப்ப வச்சுங்க இப்ப ஸ்ட்ரைக் நடந்தது அது மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிற போது ஒரு தீபாவளி கிழமை ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு எப்படி எல்லாரும் சௌகியமா இருக்க முடியும் சாப்பிட முடியுமா அப்ப என்ன பண்ணுவான் அந்த பொண்டாட்டியோட அண்ணன் தம்பி யாராவது போயிடறேன் அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும் இது ஒரு மரபு இருக்கா இல்லையா கஷ்டப்படுற போது கணவன் வீட்டிலேயே விட்டுட்டு போக மாட்டாங்க நான் வேணா குழந்தைங்களை அழைச்சிட்டு போறேனே குழந்தைங்க வேணா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே இதெல்லாம் ஒரு பண்பு அதே மாதிரி அர்ஜுனன் மனைவி சுபத்ரா இருக்கா இல்லையா சுபத்ரா அபிமன்யின் புத்திரன் இருக்கான் இல்லையா எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் இப்படி சொன்ன உடனே அவங்க அவங்க உறவு அழைச்சிட்டு போறாங்க திருஷ்டிரிமன் திரௌபதியோட புதவர்களை எல்லாம் அழைத்துக்கொண்டான் திருஷ்டேது தன் தங்கையான கரையனுமதி கரையனுமதி யாரு அப்படின்னு கேட்டா நக்களுடைய மனைவி இப்படி ஒவ்வொருவருடைய மற்ற குழந்தைகள் அவர்கள் எல்லாம் அவங்க உறவுக்காரர்கள் கொண்டு விட்டார் இதுவே ரொம்ப நிம்மதி பாதி வருடம் போனாலே நிம்மதியா இருக்கலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி கஷ்டப்படுறது நான் ஒரு தேடி சொல்வேன் நீங்க கோச்ச கூடாது நம்ம நாட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க பாக்க வரவன் தான் பெரிய ஹிம்ஸ் அப்ப என்னமோ ஆஸ்பத்திரில படுத்திருக்க அவனுக்கு ஒரு ஆர்லிக்ஸ் ஈஸியா யாரோ கலக்கி குடுப்பாங்க வாங்கி கூட இருக்கிறவன் சாப்பிட்டுட்டு பேசாம போயிடுவான் இந்த பாக்கவர பட்டாலியன் வரிசையா வந்து இதுக்கு ஆர்லிக்ஸ் களை கொடுத்து ஒன்னு காஃபி ஒன்னு டீ ஒன்னு மசாலா சோறு ஒன்னு டிஃபன் இந்த பாக்க வர பிசாசங்களை சமாளிக்கிறதுக்கு பாருங்க பெரிய அவசியம் சில விஷயத்துல நம்ம மக்களுக்கு இது கம்மிங்க நான் போனா ஒருசருக்கு தொந்தரவா இருக்கூடாது ஒரு இடத்துக்குள்ள போனோம்னா ஒரு தொந்தரவா இருக்க கூடாது இன்னும் சில பேர் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவன் எதுவும் எனக்கு குடுக்கலங்கிறான் நல்லவேளை அவன் உனக்கு வியாதியை கொடுக்காம இருக்கானே அதுவே பெரிய சமாச்சாரம் இல்லையா அவனுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷனை ஏற்றி வச்சானா நிலைமை என்ன அவன் ஆஸ்பத்திரிக்கு போனமா ரெண்டு நிமிஷம் பாத்தமா வந்துச்சுங்களா உடம்பு சேரட்டும் வீட்டுல வந்து பாக்குறேன்னு வந்துடணும் சில பேர் அங்க உட்காந்து மசாலா படியை கடிச்சிக்கிட்டு அவனே திங்க முடியாம இருக்க அவன் ஆஸ்பத்திரிக்கு போனோமா பாத்தமா மேல் நல்ல பழக்கம் பூங்கொத்து குடுப்பான் ரெஸ்ட் ஒரு பூங்கொத்து குடுப்பான் ஒரு கார்டு குடுப்பான் நீங்க பெட்ல எல்லாம் கார்டு தொங்க விடுவான் என்ன கெட் வெல் சூன் சீக்கிரமா சரியாகட்டும் அப்படின்னு ஒரு கார்டு மாட்டிட்டு போவான் அவ்வளவுதான் கார்டு கொடுப்பான் பூங்கத்து கொடுப்பான் அங்க உட்கார்ந்து பிஸ்கோத்து காப்பி சாப்பிட்டு கிடையாது நம்மளுக்கு அது ஒரு பெரிய காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையா இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து பார்க்க வர கஷ்டப்பட்டு நிலைமை இன்னும் கஷ்டமா இல்ல போயிடும் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு வெளிநாடு சில பேர் புறப்படுவாங்க இந்த வெளிநாடு புறப்படுறவனை பார்க்க வழி அனுப்ப வரேன்னு வந்து எல்லாம் உட்காந்து அடிக்கிற கூத்துருக்கு அவனே மறுநாள் அமெரிக்கா போற அவசரத்துல இருக்கலாம் பாஸ்போர்ட் எடுத்தமா பணத்தை எடுத்தமா அத்தை எடுத்தமா இத்த எடுத்தமா எல்லாம் வந்து வழி அனுப்ப வராங்களா வீடே ரொம்ப வழிஞ்சு நடக்க இடம் இல்லாம அவன் டேக் பண்ண விடாம பெட்டிய மூட விடாம அங்க அந்த அந்த அங்க இந்த ஊறுகாய அங்க அத்தியாவது கொடுத்தடு இந்த உப்பு பொடியை கொடுத்தடு இந்த மலகா பொடியை கொடுத்திரு அப்படின்னு அவனை கொன்னு குழிய விட்டு இறக்கி வெளிநாட்டுக்கு போறவன் நிம்மதியா போக கூடாது முப்பது கிலோ கொண்டு போகலான்னு சட்டம் அறுபது கிலோ இலவசமா இதுங்கெல்லாம் ஏற்றி விட்டு ஒரு சின்ன இன்னொருவருடைய கஷ்டம் அப்படிங்கறதே நமக்கு தெரியறதே கிடையாது அவன் என்னமோ பிரயாணம் பண்றாங்க சௌக்கியமா போயிட்டு வா சந்தோஷமா போயிட்டுமா பரப்பு போயும் அங்கேயே டேரா போட்டு இன்னும் எல்லா ஊர்ல இருந்தாலும் வந்து இவன் வழிப்பரையான மூணு நாள் அங்கேயே வந்து உக்காந்து டேரா போட்டு எல்லாம் இங்க கல்யாணம் அப்படித்தான் கருமாதினாலும் அப்படித்தான் இங்க மெட்ராஸ்ல ஆகாம வீடு எவ்ளோ பெருசு பிளாட் எல்லாம் சின்ன சின்ன வீடு வச்சிருக்காங்க தண்ணியே கிடைய மாட்டேங்குது குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது குளிக்க தண்ணி கிடையாது எவனாவது மண்டே போட்டா ஊர்ல இருந்து வந்து பத்து நாள் எல்லாம் அங்க உக்காந்து இதுங்களுக்கு இட்லி அவிச்சு கொட்டி அதுங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுத்து மக்களுடைய மனோபாவம் மாறணும் எந்த காலத்திலும் கஷ்டப்படுகிற ஒருவருக்கு நாம இன்னி கூட பாரமாறக்கூடாது ஒரு இக்கூடாது எவ்வளவு கவளவு மற்றவரை கஷ்டப்படுத்தாம நம்ம உலகத்துல வாழமோ அவ்வளவு கவளவு நாம் தெய்வ பிரதிகளாக மாறுகிறோம் ஒரு இன்னி இன்னொரு கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த கொள்கையெல்லாம் வகுத்துக்கணும் இன்னி கஷ்டப்பட்டாங்க வரவே கூடாது பிறர் கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளவர் இதெல்லாம் பாரதத்துல குறித்து இருக்குதுங்க நாம தான் அதை சரியா படிக்கல பாரதம் சொன்னவங்க சொன்னாங்க ஒழி மனுஷன் உருப்பத்துக்கு நூறு விஷயம் இருக்கு அதை யாரும் சொல்ல மாட்டேன்ட்டா கும்பிடுங்கிருஷ்ண கும்பிட கும்புடமா இருக்கவாங்கிருஷ்ணகிருஷ்ணன் சொல்லிட்டு ஊற கொள்ளையடிச்சா கிருஷ்ண கிருஷ்ணன் பாட்டில் பாட்டிலா எடுத்து குடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தா அப்ப என்ன கிருஷ்ண கிருஷ்ணன் சொன்னீங்கன்னா வாழ்க்கை மாறணுமா இல்லையா இனிமையாது வாழ்க்கை சொன்னா எத்தனை கிருஷ்ண கோயில் வந்து என்ன பிரயோஜனம் துன்பப்படுகிறவர்கள் மேற்கொண்டு துன்பப்படாதபடி நடந்து கொள்வது பண்பாடு எல்லாம் வந்தாங்க யார் யார் யார கூட்டிட்டு போக முடியுமா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அழைத்துக் கொண்டு ஆடா நாம கஷ்டப்படுற நேரத்தில் இந்த குழந்தைகளையும் வேற கஷ்டப்பட வைக்க வேண்டி இருந்தது தப்பிச்சோம் அப்படி பாண்டவர்கள் துவைத்த வனம் ஒரு வனத்துல போய் தங்குகிறார்கள் துவைத்த வனம் தி சோக மேகங்கள் இரண்டு அதாவது சோகம் நீங்கிய வனம் அப்படின்னு அர்த்தம் அதுக்குரிய அந்த துவீசம் அப்படிங்கறது அர்த்தம் அது ரொம்ப அழகான நீர்நிலைகள் நிறைந்த வனம் அங்கே தங்கி இருக்கிறார்கள் அப்ப பேச்சு வேற ஒன்னும் பொழுதுபோக்கு அறட்டை அடிச்சு பேசி நான் இது கூட சொல்றது கணவன் மனைவி எல்லாம் நிறைய மனம் விட்டு பேசினா நல்லது ஒரு வீட்டுல வாய்ப்பு இருக்கிற போது உக்காந்து நல்ல சந்தோஷமா மனம் விட்டு பேசணும் இப்படி நடந்து போச்சு இப்படி நடக்கலாமே இப்படி பண்ணலாமே பல பேர் வீட்டுல பார்த்தா பல பேர் பேசவே மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவா என்ன பேசாம இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க எதுக்கு குடும்பம் பேசாம இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்ல அப்படி சில புரிசன் சும்மா விட மாட்டான் ஏ நீ சும்மாவே இருக்கிறேன் ஏன் அனாசமா என் வாய கிளற இப்படிதான் நீ கிளருவே அப்புறமா நான் சண்டை போட்டேன்னு சொல்வேன் வானா இருந்தாலும் நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் வாயவே திறக்க வாயை திறந்தாலும் வம்பு வாயை திறக்கலனாலும் வம்பு நீங்க சைக்காலஜில சொல்றான் மன அழுத்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது பேச பேசத்தான் குறை பேசும் மனம் விட்டு பேசும் ரெண்டு கடுஞ்சல் சொன்னா சொல்லிட்டு போற அவன் சொல்லுவா புருஷன் நினைக்கணும் இவ வேற யாராவது நாம ஒருத்தர் தான் திட்ட போறா என்ன கட்டுப்போச்சு அப்ப வெளியில போய் திட்டா பிரச்சனையா போய்டும் எதிர் ஊட்ல திட்ட கலெட்டா போய்டும் நம்ம திட்டா இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படி ஒரு பெருந்தன் புருஷனுக்கு அது மாதிரி புருஷனு போவத்துல ஒரு வார்த்தை சொன்னா ஆமா இது வேற எங்க வாய திறக்க இங்க தான திறக்க பேசாம அந்தமா விட்டு கொடுக்கலாம் வனத்துல உ பேசிக்கொண்ட ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தருமர் சொன்னார் என்ன சந்தேகம் சொல்லு அப்படின்னு கோபம் சிறந்ததா ஆஹ் சாந்தம் சிறந்ததா அவன் சீன்றா பாருங்க தருமர் ஏன்னா அவர் சாந்தமே வடிவமா எப்ப பார்த்தாலும் கொண்டாட்டி கையை பிடிச்சிருந்ததோடு சாந்தமே வடிவமா உட்கார்ந்து அதுக்காக அவர் ஒரு குட்டு குத்துராட்டா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்னா இப்படிதான் ஆரம்பிப்பாங்க அறிவாளி மாதிரி மேல வச்சு அப்புறம் திருப்தியா இருக்கும் அதுக்கான ஒரு சந்தேகம் என்ன கேளுன்னு எனக்கு ஒரு டவுட் அதாவது கோபம் சிறந்ததா சாந்தம் சிறந்ததா அப்படி இவர் ஏதாவது சொல்லும்ல தருமர் சொன்னாரு அது ஒரு முடிவா சொல்ல முடியாது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல கோபம் சிறந்ததா இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல சாந்தம் சிறந்ததா இருக்கும் இது எல்லாருக்கும் ஆனா என்ன பொறுத்த எப்பவுமே சாந்தம் சிறந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் என்ன பொறுத்தள்ளவில் எப்போதும் இப்ப மறுபடியும் ரிஷிகள் வருவார்கள் யாகங்கள்லாம் முடிச்சுட்டு இது மாதிரி உக்காந்து இருக்கும் போது நிறைய சர்ச்சை பண்ணுவார்கள் சரி அப்போ ஒரு உரையாடலை சொன்னார்கள் அதாவது பிரகலாதருக்கும் மகாபலிக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் பத்தி பிரகலாதன் உங்களுக்கு தெரியும் மகாபலி சக்கரவர்த்தி பாட்டனார் மகாபலிக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு உரையாடல் நடந்திருக்கு இதை எங்க வீட்டுக்கு வந்த முனிவர்கள்லாம் சொன்னாங்க நான் சொல்லலாமா அப்படின்னா சொல் அந்த குழந்தை கேட்கறான் பொறுமை மேலானதா கோபம் மேலானதா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பாட்டனார் என்ன சொன்னார் குழந்தாய் பச்சை தண்ணியில குளிக்கலாமா வெந்நீர்ல குளிக்கலாமா கேட்டா என்ன பதில் சொல்றது என்ன காலம்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா குளிர்காலமா இருந்தா வெண்ணில குளிக்கலாம் வெயில் காலமா இருந்தா பச்சைல குளிக்கலாம் பொதுவாக வெண்ணில கேட்க முடியுமா சில சமயத்துல பொறுமையா இருக்கணும் எப்ப எப்படி எப்படி இருக்கணுமோ அப்ப எப்படி இருக்கணும் அது மட்டுமில்ல அந்த சொல்லிட்டு சொல்ற தண்ணீரை அளவாக சூடு பண்ணி குளிக்கிற மாதிரி எப்படி எப்படி தண்ணீரை அளவா சூடு பண்ணி குளிக்கிற மாதிரி கோபத்தை அளவா கையாளணும் ப நெருப்பு மாதிரி எலக்ட்ரிசிட்டி மாதிரி அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணுமா பிரச்சனை வராது அப்படின்னு பிரகநாதனுக்கு அவங்க பாட்டனார் மகாபலி சக்கரவர்த்தி சொன்னதா எங்க அரண்மனையில வந்த ரிஷிகள் பேச்சு கொண்டார்கள் அப்படின்னா திரௌபதி என்ன அர்த்தம் கொஞ்சம் அளவா ரோஷப்பட்டா தப்பு இல்ல நீ அளவா ரோஷப்பட மாட்டேங்கிறேன்னு தருமனை குத்தி காட்டுற பெரியவங்க அப்படி சொல்லி எனக்கு அதான் தெரியும் அப்படி பெண்கள் சாமர்த்தியமே என்னன்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை யாரோ சொன்னதா சொல்லுவாங்க பொதுவா சொல்லாது இதே மாதிரி திரௌபதி பேசுறாங்க பொருத்த அளவில் எப்பவுமே சமாதானம் தான் சாந்தம்தான் கோபமே எனக்கு பிடிக்காதுன்னு நமக்கு இந்த கேள்வி வரும் எங்க எப்பவுமே கோபப்படுறத கோபட கோபமே இல்லாம வாழலாம் தான் கோபமே இல்லாம வாழ்ந்த பாருங்க கோபமே இல்லாம சமாதானமா இந்த தருமன் இருக்கிறானே அவன் குளிர்ச்சி ஆனவன் அர்த்தம் இல்லையா அது சந்தனத்தின் குளிர்ச்சி அல்ல பிணத்தின் குளிர்ச்சி பிணஞ்சில்லு இருக்கும் தொட்டு பாத்துக்க முடியும் குளிர்ச்சி சி எப்படி ஒரு இடத்துல கோபப்பட வேண்டியதுல கோபப்படணும் இது ரொம்ப முக்கியம் இப்ப நமக்கு ஒரு புத்தகம் போட முடியுமா தமிழ் வாழ் எல்லாத்துக்கும் புஷ்டம் போட்டுருக்காரு வீடு கட்டுவது எப்படி ஜாதகம் பார்ப்பது எப்படி அது கட்டுவது எப்படி இது கட்டுவது எப்படி நிறைய இருக்க மாதிரி கோபப்படுவது எப்படி காலை எ முதல் எட்டே முக்கால் வரை மதியம் ஒரு மணிக்கு சாப்பிடுவதற்கு முன்பு கோவப்படக்கூடாது அப்புறம் மூணுல இருந்து அஞ்சு இன்டரவல் அஞ்சே கால்ல இருந்து அஞ்சே முக்கால் வேண்டால் மறுபடியும் கோவப்படலாம் கோபத்துக்கு என்ன நேரமா போட்டு முடியும் இல்ல யாராவது கொலை செய்ய வந்தால் கோவப்படலாம் சவுக்கால் அடித்தால் கோவப்படலாம் ஆனால் அதே சமயம் குச்சியால் அடித்தால் கோவப்பட வேண்டாம் விவசாயப்படுறது எப்ப கோவப்படாம இருக்கிறது இதுக்கு ஒரு தியரி வேண்டும் பஞ்சதந்திரதைகள்னு இருக்கு பஞ்சதந்திர கதைகள்ல வாழ்க்கைக்கு வேண்டிய நீதிகள் எல்லாம் கத்து மனுஷன் எப்ப பரபரப்பா இருக்கணும் எப்ப பரபரப்பா இருக்காது பொறுமையா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க உங்க மரியாதையே பண்ணு எப்பவுமே பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னு மரியாதை இல்லாம போயிடும் உலகத்துல எப்ப அவசரப்படணும் எப்ப ஆத்திரப்படணும் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு பாருங்களேன் பஞ்சதந்திர கதை ஒரு குரங்கு தோட்டம் போட்டுது குரங்கு போடுமான்னு கேக்குறீங்களா கதை தானே ஒரு குரங்கு அது எப்படினா பேங்க்லோன் வாங்கி போட்டுதுல பேங்க்லோன் வாங்கி போட்டது ஒன்னும் குட்டி குரங்கு ரொம்ப சின்ன குரங்கு அது ரொம்ப அழகி நான் இவ்வளவு லோன் வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி எனக்கு ஒன்னும் முளைக்கவே இல்லை அப்படின்னு அழுது பெரிய குரங்கு வந்தது ஒரு ஆறுதல் சொல்லுச்சு நீ குட்டி குரங்கு தானே அந்த தண்ணி ஊத்தி மாட்டேன் அதான் முளைக்கல குட்டி சொல்லுக்கு ஒரு விதைக்கு எட்டு பக்கெட் ஊத்துவேன் டெய்லி ஊத்துவேன் காலையில் சாயங்காலம் ஊத்துவேன் பெரிய குரங்கு சொல்லி அழுகி போயிடுச்சு அழுகி போயிடுச்சு நீ இப்படி எட்டு என்ன ஆகும் அழுகி போயிருக்கும் குட்டி குரங்கு சொல்லு அழுகவே இல்ல உனக்கு எப்படி தெரியும் நான் தான் தினம் எடுத்து எடுத்து பாப்பேன் குட்டி குரங்கு டெய்லி விதையடுத்து ஊனி அது உப்பி வெடிச்சு உள்ள வெளியில வரணும் இதுக்கு விதை உறக்க காலம் அது முடிஞ்சு வெளியில வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு அது வரைக்கும் பொறுமையா இருக்கணுமா இல்லையா பொறுமை இல்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்காது வாழ்க்கையிலேயே அப்படித்தான் சில விஷயத்துக்கு பொறுமை இல்லை அப்படின்னா சில எவெல்லாம் அப்படிமா நினைச்ச உடனே எல்லாம் நடந்திடணும் எப்படி நடக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலத்துல நடக்கும் சில விஷயம் ரெண்டு மாசத்துல நடக்கும் சில விஷயம் ஆறு மாசத்துல நடக்கும் சில விஷயம் ஒன்றரை வருஷம் நடக்கும் இந்த பசங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு அவங்க போன பஸ் வந்துடணும் போன உடனே காரியம் நடந்துடணும் முதுக தடவை வேலை கொடுக்க வேண்டிய வேலையை கொடுத்துடணும் முதுக தடவை போன உடனே அவங்க துணி அந்த கடையில செலக்ட் ஆகி அப்படியே தயக்கல்ல கொடுத்து தயக்கல்ல எல்லாரையும் விட்டுட்டு முதல்ல இவங்களுக்கு மட்டும் தச்சு இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துடணும் ஏன் உங்களுக்கு வேற வேலையே கிடையாது கடைக்கார இருக்கு கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகும் நீங்க அடுப்பு பானில போட்டு வேக ஊட்டிங்கன்னா முக்காம மணி நேரம் ஆகும் அரிசி வேகிறதுக்கு நீங்க வெந்திருச்சா வெந்திருச்சா வெந்திருச்சா எடுத்து எடுத்து அஞ்சு நிமிஷம் முடியுமே அதுக்கு ஒரு காலம் இருக்கு அதே மாதிரி விளையாடுறதுக்கு முளைக்கிறதுக்கு முன்னுக்கு வரத்துக்கு ஒரு காலம் இருக்கு ஜனாதிபதி ஆகணும் ஒருத்த மறுநாள் ஆயிட முடியுமா ஒரு காலம் இருக்கு ஒரு அளவு இருக்கு ஒரு பொறுமையா இருந்தா தான் சில விஷயத்தை ஜெயிக்க முடியும் இது முத விஷயம் நான் கோபத்தையும் இதுன்னு சொல்றேன் பரபரப்பு உடையவர்கள் வாழ்க்கையில கோபப்படுவார்கள் பொறுமையா இருந்தா தான் சில விஷயத்தை ஜெயிக்க முடியும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் பொறுமை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அதுக்காக எப்பவுமே பொறுமையா இருக்கக்கூடாது கோவப்பட வேண்டிய நடத்திட்டு எரிச்சல குறுக்க கேள்வி கேட்டீங்க ஊருகா போடு ஊருகா போட என்ன சார் ஊருக்கு அனுப்பிங்களா நீங்களே வச்சுங்களா சார் அழித்து பேசுனீங்க அப்பாவுக்கு எழுதிட்டீங்களா எழுத மாட்டீங்களா சார் கூட்டு சொல்லி அனுப்புறீங்களா மாட்டீங்களா சார் பேசாத பாடம் நடத்துற போது உங்களை யாருக்காவது ஒரு சந்தேகம் வரும் வராம ஒன்னும் போகாது அதான் சார் பேசுற சந்தேகம் வரும் ஆனா அரை மணி நேரம் நான் வகுப்பு தொடர்ந்து நடத்துற போது அந்த சந்தேகத்துக்கு விடை வரும் பொறுமையா இருந்து கேட்டா வரும் அவன் ஆசிரியர் கேட்டா ஐம்பது பேர் கிளாஸ் என்ன பதில் சொல்ல முடியும் இனிமே எவரும் பேசக்கூடாது உங்களுக்கு சந்தேகம் வருதா வெயிட் பண்ணுங்க நான் அரை மணி நேரத்துக்குள்ள எங்கேயாவது வரும்படியும் விளக்கம் சொல்லுங்க அதுக்கு ஒரு பையன் கேட்டான் அதுக்குள்ள நீங்க செத்துட்டா இல்ல நாங்க செத்துட்டா எது வேணாலும் நினைக்கலாம் சார் வாழ்க்கை நிலையில்லாததுன்னு ரொம்ப சூட ஆயிட்டார் சொன்னா விட சொல்றேன் இவர் சொல்லி வாய் முடிலீங்க எல்லா பயனும் ஒன்னு ரெண்டு மூணு பேர் இருக்கிறான் கிளாஸ்ல வாத்தியார் பயந்துட்டார் என்ன கேட்க போறான்னு தெரியலையே அப்படின்னு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு சொல்லும் போது ஒரு தேள் ஒண்ணு வாட்டியார் கழுத்த பொட்டுன்னு கொட்டுச்சு அழறிக்கிட்டு தூக்கி எரிஞ்சுகிட்டு பசங்களை படுவாய் பசங்களை பாத்துட்டு தந்தாரு சொல்ல கூட இருபத்தி எட்டு தானே சார் ஆயிருக்கு ஒருவேளை அந்த தேள் கடிக்காமையே இறங்கலாம் அங்கேயே நின்ன கடிக்காம இருந்திருக்கலாம் அத நீங்களே தட்டி விடலாம் எவ்வளவோ வாய்ப்பு இருக்காதான் பொறுமையா இருக்கலாம் நாங்க பொறுமையா இருந்துட்டோம் இப்ப பொறுமையா இருந்தா எல்லா சந்தர்ப்பத்திலயும் பொறுமையா இருக்க சொன்ன இல்ல அவசரப்படும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவசரப்பட சொல்லியிருக்க நீங்க எந்த நேரத்தில் எதை செய்யணும் சாமர்த்தியம் திறமை அதான் வெற்றிக்கான ரகசியம் எப்ப பொறுமையா இருக்கணுமோ அப்ப பொறுமையா இருக்கணும் எப்ப அவசரப்படணுமோ அப்போ அவசரப்படணும் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் சரியா தெரிஞ்சு வச்சவன்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இங்க சொல்லுகிற யாரு பாஞ்சாலி ஐயா.. நீ அவசரப்பட வேண்டிய சமயத்தில் பொறுமையாக இருந்து விட்டீர் எப்ப அவன் கைய குடிச்சு இழுத்தானோ அப்பவே அடிச்சிருக்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என் மனசு ரொம்ப நோகிறது என் மனது வருந்துகிறது அப்பவும் அப்பவும் பாருங்க பிடிவாதமா ஒரு பதில் சொல்லுகிறார் பெண்ணி கஷ்யப முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அவர் சொன்ன வாக்கியத்தை சொல்லட்டுமா பொறுமையே தருமம் பொறுமையே யாகம் பொறுமையே வேதம் பொறுமையே கடவுள் பொறுமையே தவம் பொறுமையே சத்தியம் பொறுமை உள்ளவர்களே இகப்பர நலன்களை பெறுகிறார்கள் எனவே ஒரு போதும் நான் என் பொறுமையினை விட்டுக் கொடுக்க மாட்டேன் இப்ப திரௌபதி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கடுமையாவே சொல்றார் நீர் சொல்லுகிற வாதம் எனக்கு நியாயமாக படவில்லை நீர் சொல்லுகிற வாதம் எனக்கு நியாயமாக படவில்லை ஒரு கட்டையிலிருந்து நெருப்பை கொண்டு வரணும்னா அதை கடையணும் அப்ப அந்த காரியத்தை செய்யலேன்னா நெருப்பு வராது ஒரு மனுஷன் முயற்சி செய்யலா அதுக்கு விளைய வேண்டிய பலன் விளையாது ஒன்று செய்யாம பேசாம இருந்துட்டா எல்லாமே வந்து இறைவன் கொண்டு வந்து ஊட்டுவாரா நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல அங்கே என்ன மாதிரி நடந்திருக்க வேண்டுமோ அதை நீ நடக்கவில்லை நீர் செய்தது தவறு நீர் அங்கேயே பொங்கி இருக்க வேண்டும் கோபப்பட்டு வேண்டும் அப்படின்னா அப்போ தருமன் சொல்றாரு நீ சொல்றதெல்லாம் உனக்கு நியாயமா உன்னுடைய மன இயல்புக்கு நியாயம் எனக்கு அது நியாயம் வாழ்க்கையை பற்றிய பார்வை வேறானதுன்னு தருமன் திரௌபதி அவர்கிட்ட போய் அனாவசியமா பேச அவருக்கு இதெல்லாம் புரியாதுன்னு இந்த மாதிரி விஷயம் அவருக்கு புரியாது ஏன்னா மான அவமானம் எல்லாம் அவருக்கு கிடையாது நீ ஒரு லெவலுக்கு மேல போயிட்ட ஞானிகளுக்கு மான அவமானம் இருக்க முடியாது மனமே செத்தாரை போலே திரியினார் பட்டினத்தார் செத்தவனுக்கு எது மானவமானம் அந்த மாதிரியா நிலைமைக்கு போயிருக்கோம் வாழும் போதே சன்னியாசி மாதிரி ஆயிட்டான் மனசுக்குள்ள அவனுக்கு மானவமானம் கிடையாது அதெல்லாம் சொன்னா அவருக்கு அதான் ஒன்னும் புரியாது அவரை உட்டுத் தோல்லை பத்தி பேசாதே அப்படின்னு அப்புறம் ஒன்னே திரௌபதிக்கு மனசு கேட்கல என்ன இருந்தாலும் மரியாதைக்குரிய கணவனை ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோன்னு அவருக்கு ஒரு கவலை அதுக்காக மெதுவா சொன்னா ஐயா நான் அதெல்லாம் சொல்ல வரல வர் பெ மேன்மையான நிலையில இருந்தவர் தலையில வைர கிரீடம் வச்சிருந்தவர் இப்ப தரையில படுத்திருக்கிறீதே சாப்பாட்டுக்கு கடைசியா சாப்பிடுகிற கல்லிலையும் உள்ளிலையும் படுத்திருக்கிறீதே இப்ப நான் ஒன்னே ஒன்னு கேட்கட்டும் அவர் ரொம்ப கோபத்துல கேட்டா தர்மம் தர்மம் தர்மம் தர்மம் என்ற தர்மத்தை பேசினேரு அந்த தர்மம் உண்மை காப்பாற்றியதா பிச்சை எடுக்க அல்லவா விட்டு இது எந்த கோபம் எல்லாருக்கும் நியாயத்துல வரும் வாழ வச்சதா தர்மம் தர்மம் பேசுறமே தர்மம் காப்பாற்றிச்சான்னு ஒரு ஆதங்க வரும் திரௌபதி நான் வேற ஒண்ணும் உங்க மேல எனக்கு வருத்தம் கிடையாது நீர் எந்த தர்மத்தை தலைமையில் வைத்துக் கொண்டு கொண்டாடி நீரோ அந்த தர்மம் உண்மை காப்பாற்றியதா தருமரை பார்த்து கேட்டார் நீர் தர்மத்தை காப்பாற்றினீர் தர்மம் உண்மை காப்பாற்றியதா இப்போதாவது தர்மத்தை விட்டு சொல்லும் அவர் அதுக்கு சொன்ன பதில் பாருங்க உலக இலக்கியங்கள்ல அது மாதிரி பதில் பார்க்க முடியுது என்னை காப்பாற்றும் என்ற எண்ணத்தோடு நான் காப்பாற்றினால் அது வியாபாரம் பத்து ரூபாய் கொடுத்தா விழுபத்து கொடுப்பான் பத்து ரூபா கொடுத்தா தேங்காய் கொடுப்பான் அதுக்கு என்ன பேரு வியாபாரம் கையில கொடுத்தா அது வியாபாரமா தருமம்னு பேர் பெண்ணே தர்மம் என்னை காப்பாற்றும் தர்மத்தை காப்பாற்றி அது தர்ம வியாபாரம் நான் தர்ம வியாபாரி அல்ல அடுத்த வார்த்தை பாருங்க தர்மம் என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடனை நான் காப்பாற்றுவேன் இந்த மாதிரி ஒரு பதில் நீங்க எங்கேயும் படிக்க முடியாது என்ன அது காப்பாத்துங்கிறதுக்காக நான் காப்பாத்தலை அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கறதுக்காக நான் காப்பாத்துனேன் நான் தர்ம வியாபாரி அல்ல தர்மத்தை அனுஷ்டிப்பவன் அப்படின்னு பத்து மனசை அறங்கி போச்சு அவர் சொன்ன உங்களை மாதிரி ஒரு மேலானவருக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு நான் ஒரு சின்ன பிள்ளை அறியாமையில இருக்கிறேன் பொழுது போலேன்னு வாய கொடுத்துட்டேன் இது நான் உங்களை ஏதாவது மனம் நோக்க பேசி இருந்தா நீங்க என்ன மன்னிக்கணும் நான் தெரியாம இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியாத தர்மமா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு திரௌபதி போயிட்டேன் அவளுக்கு தெரியும் தருமன் வந்து சிந்தனைல கட்டிக்காரே அப்படிங்கறது தெரியும் எண்ணத்துல மேம்பட்டவன் அப்படிங்கறதும் தெரியும் அதனால ரொம்ப காயப்படுத்திட்டோம் அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தது சொல்லிட்டேன் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுக்கெல்லாம் பேசலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா முடிவுல விட்டுக் கொடுக்கற ஒரு பண்பு இருக்கணும் நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க இல்லமா நீ நல்லா தான் நினைப்பேன் என்ன கட்டுப்போச்சு மாத்தி மாத்தி ஒத்துங்கறதுல அந்த ஒத்துக்காம அங்கேயும் தகராறு பண்ணினாதான் சிக்கல்பர் நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு கேசட் பேசியிருக்கிறேன் நேரம் வந்தா கேட்பாருங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கருத்து வேறுபாடு இருக்கும் கணவனுக்கு மனைவியும் கருத்து வேறுபாடு இல்லாம இருக்க முடியுங்களா இப்ப கணவன் சொல்ற எல்லாத்துக்கும் மனைவி ஆமா ஆமா அப்படின்னா இந்த வில்லு பின்பாட்டா கொஞ்சம் எதிர்த்துதான் பேசுவாங்க மறுத்து தான் பேசுவாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சொல்றதுக்கு ரைட்டு உண்டு அவங்க ஒரு தனி மனிதர் அவங்களுக்கு சில எண்ணம் இருக்கு சில கோட்பாடு இருக்கு சில கொள்கை இருக்கு சில சிந்தனை இருக்கு உயிருள்ள ஒத்துக்கிறதுக்கு ஒரு கணவன் எதிர்பார்க்க கூட எங்கிட்ட ஒருத்தர் சொன்னாருக்கா என்ன பண்ணணும் ஒரு சிரிச்ச மூஞ்சியா வரவேற்க கூட இருபத்தி நாலு மணி இழுச்சிக்கிட்டே இருக்க முடியுமா இருபத்தி நாலு மணி இழுச்சுக்கிட்டே இருக்க ஒரு பைத்திய கல்யாணம் என்ன எதிர்பார்ப்பு ஆமாம் எதிர்பார்ப்பு மூஞ்சியா இருக்கணும் கோவப்படக்கூடாது அவளுக்கு வருத்தம் வராதா துக்கம் வராதா கஷ்டம் வராதா மனசுல சிரமம் இருக்காதா அவளும் கோவப்படுத்தா இவனும் கோபப்படுத்தா ஒருத்தர் கோவப்படுற போது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போறதா குடும்பத்துடைய ரகசியம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நீ ஆச்சு நானாச்சு பசா குடும்பம் தெருவில் போய் நிக்க வேண்டியது எப்படி பாரதம் காட்சி காட்டுதுப்பார் மறுக்கிற திரௌபதி கடைசியா சொல்லிட்டா ஐயா உனக்கு தெரியாததான் நீ பெரிய தர்மவான் நான் எதை தெரியாம சொல் இப்படி பேசும்போது வியாச மகரிஷி அங்க வந்தார் உன்னை தருமன் விழுந்து வணங்கி வரவேற்றார் சொன்னாரு வீணாக்கிட்டு இருக்கிறேன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு யுத்தம் வருமே யுத்தத்துக்கு தயாராக கிடைச்சாலும் இன்னொன்னு தயாரா இருக்கணும் மத்தியும் கேட்கிற நீங்க பாட்டுக்கு சபதம் மட்டு வந்தீங்களே நான் ரத்தத்தை பூசி குடிப்பேன் நான் வந்து தலையில ரத்தத்தை பூசி குளிப்பேன் அப்புறம் நான் வந்து கர்ணனை கொல்லுவேன் அர்ஜுன சபதம் பண்ணினானு கொல்ற அளவுக்கு உங்களை பலசாலி ஆக்கிக்கிட்டீங்களா பன்னெண்டு வருஷம் காட்டுல பிச்சை உடம்பு என்ன தெரியுமா நீங்க போய் போர் நடத்த முடியுமா அதுக்கு ஏதாவது உங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்களா எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது பயன்படுத்தணும் வழிய பாருங்க இது ஒரு சின்ன குறிப்பு ஜஹர்லால் நேரு ஜெயில் கொண்டு போய் அடிச்சான் ஜெயில என்ன பண்ணலாம் டைம் பாதி பேருக்கு வேஸ்ட் ஆயில உட்கார்ந்தான் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு புத்தகங்கள் ஒண்ணு பண்ண முடியாது அருமையான புத்தகங்கள் ஜவஹர்லால் நேரு ஆச்சாரியா வினோபா பாவையே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஜெயில அடிச்சது ஆச்சாரியா வினோபா பாபா என்ன பண்ணா தெரியுமா வாரா வாரம் ஜெயில் கைதிகளை உட்காந்து வச்சு பகவத்கீதை பேசினார் அப்படியே எழுதினாரு புஷ்ரமாய் புஷ் நீங்க எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தணும் பஸ்ல போறோம் சில பேர் பஸ்ல போறோம் சும்மா உட்காந்து அடுத்து வந்து உள்மையில சாந்திக்கிட்டே வருவான் அவன் தட்டி விட்டுக்கிட்டே வருவான் இன்னும் சில பேர் அவன் சட்டையெல்லாம் நினைச்சிருவான் கங்கை காய்கறி எல்லாத்தையும் ஒழுங்கு விட்டு அதை பேர் அவன் எரிசல திட்டுவான் இன்னும் பஸ்ல ஏரியப்பாங்க தூங்குமுஞ்சியா இருக்கிறியே அப்படின்னு இது வேணுமா பஸ்ல ஏறி உக்காராம் டைம் வேஸ்டா போகுது ஒரு பசத்தை படிக்கலாம் இல்ல யோசிக்க வேண்டிய விஷயத்தை குறிப்பிட்டு வச்சுக்கலாம் என்ன போய் நம்ம பண்ண போறோமோ எப்ப மென்டலி அலர்டா இருக்கணும் ப்ரிப்பேரா இருக்கணும் போற காரியம் என்ன யாரை போய் பாக்க போறோம் அவன் பேச வேண்டிய விஷயம் என்ன ஒரு குறிப்பை எடுக்கலாம் சில பேர் சும்மா டைமத்த வேஸ்ட் பண்ணுவான் தூங்குவான் இல்லாட்டி சம்பந்தம் இல்லாத விஷயம் பேசிட்டு வருவான் யாத்தியா யார யாராவது பத்தி பேசுவான் அவர் பணம் வாங்குற ஆரம்ப எவ்ளோ வாங்கினா என்ன போறாருவாய் கொடுக்க போறாரு என்ன கட்டுப்பிடிச்சதுல அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவங்க அப்பாவே கவலைப்படாது அடுத்த வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறோமோ அதுக்கு தயார் பண்ணிக்கணும்